அந்த தாத்தா பேரு சிவராமன் அந்த பாட்டி பேரு சிவகாமிங்க இவங்க எல்லாம் சந்தோஷமா ஒரு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இந்த குட்டி பையன் நிதோஷம் இருக்கா இப்ப பார்த்தாலும் இந்த தாத்தா பாட்டி கூடதான் இருப்பானுங்களா இவங்களும் ரொம்ப அந்த பையனை பத்திரமா பாத்துப்பாங்களாம் இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த என்னதான் அச்சனே தெரில அவங்க கணவன் நீலகண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்றலாம் ஏங்க இந்த கிழம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது காலையில அதை ஒழுங்கா கூட மடிச்சு வைக்க மாட்டேங்குதுங்க இந்த ஆளை எப்படியாவது வீட்டை விட்டு காலி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா இதுக்கெல்லாம வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க என்ன பேசுறீ அப்படின்னு சொல்றாராம் ஐயோ அது மட்டும் இல்லங்க இந்த ஆளு இருக்காருல்ல இவரும் அவங்க மனைவி எப்ப பார்த்தாலும் லுக்கு லுக்குன்னு இருமிக்கிட்டே இது நம்ம பையன் நிதிஷ் வேற அங்க போறோம் அது ஏதாவது இவனுக்கு ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகி டிசீஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடி பாவி வயசானா நீயும் நானும் கூட இருவோம் அதுக்காக பிள்ளைங்களெல்லாம் துரத்துவ முடியும் அதுக்காக அவங்கள போயி காலி பண்ணனும் சொல்றியே என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் சாமி உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி சரி அதுக்கே இப்படி சுத்தி வளைக்கிற நேரவே சொல்லலாம்ல அப்படின்னு நீலகண்ணன் சொல்றான் அதாங்க இவங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இவங்கள பாக்குறதுக்கு நீ யாருமே வரல இவங்கள போன் பண்ணி கூட யாருமே விசாரிச்சது கிடையாது இவங்களும் யாருக்குமே போன் பண்ணது கிடையாது எங்கேயுமே போனது இல்ல திடீர்னு இந்த வயசான கிழக்கட்டிங்க ரெண்டும் மண்டை போட்டு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றா நீலகண்ணது ஓய்யோ இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குல்ல இது எனக்கு தெரியவும் போயிடுச்சே அப்படின்னு சொல்றானா ஆஹ் அதுக்குதான் நான் இருக்கேன் சொல்றதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி இதை பத்தி நாளைக்கு நான் பேசுறேன் அவர்கிட்ட சொல்ல கிளம்பறா அடுத்த நாள் காலையில சிவராமனும் அந்த பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காருங்களாங்க இவரு நீலகண்ணன் வராறான் ஐயா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் இது மாதிரி எல்லாம் ஏறிட்டு வந்துட்டு குடும்பத்தை நல்லா மேனேஜ் பண்ண முடியல வீட்டு வாடகையா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் ஏத்திருக்கேன் அதே அட்வான்ஸும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேத்தி இருக்கும் அதனால இது உங்களுக்கு கட்டுப்படியா இருந்ததுன்னா இங்க இருங்க ஐயா இல்லன்னா வேற வீடு கொஞ்சம் பாத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றானா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 உடனே சிவராமன் அதுக்கு மனசே இல்லாம அப்படியே தலையை மட்டும் அசைத்துட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய மனைவி கிட்ட போய் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாராம் சொன்ன உடனே சிவகாமி ஐயோ என்னங்க இது நம்ம மருமகதான் மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மள வீட்டை விட்டு இது பண்ணிட்டாங்க ஏதோ நம்மளோட சொத்த வந்து பையன் நல்லா இருக்கணும்னு எழுதிட்டோம் இப்ப உங்களுடைய பென்ஷனை வச்சுதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இதை வச்சிட்டு திரும்பவும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னா எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி அவளும் புலம்புறாளாம் சிவகாமி இந்த சிவராமனும் சரி என்ன பண்றது இவங்களுக்கும் நம்ம இருக்கிறது பாரமா இருக்கு போலையாட்டுக்கு அதனால நம்மள போ சொல்றாங்க அதை இன்டைரக்டா சொல்றாங்க சரி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் ரொம்ப சோகமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி அந்த தம்பியே யாரோ சொல்லியிருக்காங்களாம் புரோக்கர் அதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசிக்கிறாங்களாம்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 நீலகண்டன் வந்து சொல்றாராம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீலகண்டன் சொல்றாராம் உடனே சிவராமன் சொல்றாராம் தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் பவர் பக்கம் வீட்டுக்கு போனோடனே சமயப்படத்துக்கு பின்னாடி ஒரு லெட்டர் ஒன்னு இருக்கும் அத நீயும் நீலாவதியும் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானா கிளம்பினோடனே நீலாவதியை கூட்டிட்டு அந்த வீட்டை திறந்து போயிட்டு சமீபத்துல உள்ள லெட்டரை பாக்குறானா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 சொல்லி கேக்குறாராம் தெரியலங்க ஐயா எப்படியோ எங்கயோ கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க நீங்க உடனே நீங்களும் அம்மாவும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க சரினு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்து வீட்டுல பாக்குறாங்க யாரையுமே காணும் உடனே சிவராமனும் சிவகாமையும் கேக்குறாங்க எங்க பா ஏதோ வந்திருக்காங்கன்னா யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்கதான் முன்னாடி நிக்கிறோம் நாங்கதான் உங்க பையன் மருமகள்லாம் இங்கதானே இருக்கிறோம் நீங்க யார தெடுறீங்க அப்படின்னு நீலகண்டன் சொல்றான் சொன்ன உடனே சிவராமனுக்கும் சிவகாமிக்கும் அவ்வளவு சந்தோஷங்க இவங்க இந்த லெட்டரை படிச்சுட்டு மனசெல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே குழந்தை நிதிஷும் வந்து இவங்களை தாத்தா பாட்டினு ரொம்ப கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறாங்களாங்க ஆஹ் போய் நாங்க ஏதோ வயசானவங்க கூட இருந்து பாத்துப்பீங்க அத நாங்க நினைக்காம இந்த மாதிரி நினைச்சு உங்களை நாங்க போய் தனியா தங்க நான் எங்களுக்கே அது மனசு கேக்கல நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீலகண்ட நீலாவதியும் சொல்றாங்களா சொல்லி அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களாம் ஆமா ஆம் நேர்களே சில நேரங்களில் உறவுகள் கை கொடுப்பதில்லை பழகியவர்களே உறவுகளாக மாறிவிடுகிறார்கள் நன்றி வணக்கம்